மீர் அசூத்துய விநாசேன மிருத்தியும் தீ அ அசம்புதே உபனிஷத் கர்மபாகத்தை சற்று விரிவாக விளக்கிக் கொண்டிருக்கிற பகுதியில் நாம் இருக்கிறோம் கர்மத்தை மாற்றம் அனுஷ்டிக்கிறத இருளில் இருக்கிறான் ஆழ்ந்த அடர்ந்த இருளில் இருக்கிறான் என்று சொல்லியது உபாசனையை மாற்ற அனுஷ்டிக்கிறவன் நீங்கள் நல்லா இது இன்னொரு புரிஞ்சுக்கணும் காலையில் சொன்னது இன்னொரு விளக்கம் ஏக்க புருஷ அனுஷ்டேயம் அப்படிங்கிற ஒரு பதம் அதாவது ஒரே மனிதன்தான் ரெண்டையும் ஆர்டராக ஃபாலோ பண்ணணும் ஒருத்தன் கர்மாவை பண்ணட்டும் ஒருத்தன் உபாசனையை பண்ணட்டும் இப்போ சில சமயம் இப்படி பண்ணுறது உண்டு ஜங்கள்லாம் நடத்துறதத்தை என்ன பண்றதுன்னா ஒரு ரெண்டு லட்சம் ஜபிக்கணும்னு வச்சுங்களேன் ஒரே நாளில் ஜபிச்சாகணும் அப்படின்னா என்ன பண்றது பிராமண பிரிச்சு விட்டு நீ வந்து பத்தாயிரம் சொல்லு நீ பத்தாயிரம் சொல்லு நீ பத்தாயிரம் சொல்லு எல்லாரும் சொன்னா ஒரே நாளில் முடிஞ்சு வச்சு ஒரு லட்சாச்சனை பண்றோன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேர் சேர்ந்து பத்து தடவை சாஸ்திரநாமன் சொன்னா ஒரு லட்சம் அர்ச்சனை முடிஞ்சு போயிடுது ஒரு சாஸ்திரநாமத்துக்கு ஆயிரம் நாமாக்கல் பத்து பேர் சேர்ந்து ஒரு தடவை பண்ணினா பத்தாயிரம் ஆச்சு பத்து பத்து பேர் சேர்ந்து ஒரு தடவை சாஸ்திரம் சேர்ந்து சொன்னா பத்தாயிரம் ஆச்சு அர்ச்சனை சொல்லு அது மாதிரி அது மாதிரி பத்து தடவை சொன்னாங்கன்னு வச்சு என்ன ஆச்சு ஏக தின முடிஞ்சு போச்சு ஒரே நாளில் லட்ச அர்ச்சனை ஓவர் அப்படியே நூறு நாளைக்கு பண்ணா கோட்டி அர்ச்சனை முடிஞ்சது அது சத கோட்டி அர்ச்சனை பண்ணலாம் சகசிர கோட்டி அர்ச்சனை பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த காயத்ரி ஜபம் மாத்திரம் நிறைய பேர் சேர்ந்து உட்காந்து பண்ணக்கூடாது ஒரே இடத்துல உட்காந்து ஒருத்தனே தான் பண்ணி ஆனும் இப்போ வந்து ஒருத்த வந்து ஜப்பம் பண்ணி ஆனோன்னா நிறைய இப்போ இருபத்தஞ்சி லட்சம் பண்ண வேண்டியிருக்கு ஜபம்னா அதெல்லாம் பிராமணரை பிரித்து விட்டு பண்ணக்கூடாது அதை பண்ண வேண்டியும் அவங்க மாத்தம்தான் பண்ணியா வீட்டில் காயத்ரி ஹோமம் பண்ணுறேன் அப்படி கேட்டு பார்த்துருக்கீங்க அங்கேயாவது பிராமணர்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காயத்ரி ஹோமம்னு சொல்ல மாட்டாங்க அப்படியே பண்ணால் அதில் மற்ற எல்லா ஹோமும் சொல்லுவாங்க நவகிரக ஹோமம் நடக்கிறது சுதர்ஷன ஹோமம் நடக்கிறது என்னெல்லாம் ஹோமும் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் காயத்ரி ஹோமம் நடக்கிறதுன்னு சொல்லி சொல்லி கேட்டு பாருங்கள் பெரும்பாலும் பூஜை எவனால் ஆரம்பிக்கிறானோ என்னவோ தெரியாது கிடையாது சாஸ்திரப்படி கிடையாது இப்போ இங்கே பசங்கள்லாம் பண்ணுவாங்க வா மாதா மாதம் ஒரு காயத்ரி ஹோமம் பண்ணுறான் ஆபவன் தனியும் ஆயிரம் பண்ணி ஆகணும் அதுக்காக அக்னி ஒன்று தனித்தனியாக அக்னி வச்சு பண்ணுன்னா அது உத்தமமானது பண்ணுறதில்ல அது இவங்களோட பசங்கள் சின்ன பையனாக இருக்கிறதா விவரம் இருக்காது எங்கேயோ அக்னி ஏதாவது சரி இது பண்ணிவிடுவோம் அதுக்காக ஒரே அக்னி குண்டத்தில் அது ஒருத்தன் தான் பண்ணுவோம் பின்னாடி மற்றவங்கன்னா ஜபிச்சுன்ட்ருப்போம் எல்லாருமா சேர்ந்து போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன் சமைத்து இருக்காது அது ஆகனால் ஒருத்தன் பண்ணிடுவான் மற்றவங்களாம் ஜபம் பண்ணிவிடுவான் இது எதுக்கு இது சொல்கிறேன்னா இதில் வந்து நம்ம வீட்டிலே மூணு பேர் இருந்தோம்னா நீ வந்து உபாசனை பண்ணி நான் கர்மாவை பண்ணுறேன் அப்படி சொல்ல முடியாது மோக்ஷம் யாருக்கு வேணும் எனக்கு வேணும் நீ ரசம் சாப்பிட்டுக்கோ நான் தயிர் சாதம் சாப்பிட்றேன் ஆ சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்கட்டும் பண்ண முடியுமா மூணையும் ஆர்டராக நான் தான் சாப்பிட்டானோம் அது மா புரிஞ்சு முதல் வாக்கியம் என்ன பண்ணி கர்மாவை மாத்திரம் பண்ணினாத்து உபாசனையை மாத்திரம் பண்ணக்கூடாது தனித்தனியா பலன் இருக்கு அந்த ரெண்டுக்கும் ரெண்டையும் சேர்த்து பண்ணினா இன்னொரு பலன் சொல்லி பேசியதுல விஷயத்தை சரியா சொல்லலை இதற்கு வேறு இதற்கு பலன் வேறு பலன் வேறுனு தான் சொல்லிடுது ஆச்சாரிய வியாக்கியான வச்சிருந்தா நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனா மூணாவது வாக்கியம் என்ன சொல்லிவிடுறது மூணாவது ஸ்லோ மந்திரம் என்ன சொல்றது அவித்யா மிருத்ய தீர்த்துவா வித்யா அமிர்த அஸ்ணுதே அப்படின்னு சொல்லிவிடுது மிருத்யு தரணம் அமிர்தத்வ பிராப்தி இப்ப மிருத்யுதரணம் சொல்ற போது சமுச்சயமா பண்ற போது மிருத்யுதரணம் அமிர்தத்வப் பிராப்திஹி அப்படி சொல்றபோது அதிலையும் பலன் உட்கார்ந்துருக்கு மிருத்த தரணம் ஒரு பலன் அமிர்தத்துவ பிராப்தி இன்னொரு பலன் விளையாட்டி எதுக்கு முத்தியும் தீர்த்தா வீத்தியா அமிர்தமிஷ்ணுவதே சொல்லணும் சொல்றோம் இல்லையா துக்க நிவத்தி ஒரு பலன் என்ன துக்க நிவர்த்திங்கிறது ஒரு பலன் சுகப் பிராப்திங்கிறது இன்னொரு பலன் துக்க நிவத்தியே சுக பிராப்தி அது கவனமாக புரிஞ்சுக்கணும் துன்பம் நீங்குவதே இன்பம் அல்ல அந்த நேரத்தில் அப்படி தோணலாம் வயத்து தாங்க முடியல டாக்டர்கிட்ட போய் என்னதுக்காக போகிறேன்னா எனக்கு எப்படியா வயத்து வலி போனால் போறோம் இப்போ இவனுக்கு தேவை என்ன வயத்து வலி நீங்கணும் வயத்து வலி நீங்கின உடனே என்ன சொல்கிறான் அப்பாவிடு அப்படிங்குறான் நான் விடுபட்டேன் வயத்து வலியிலிருந்து விடுபட்டது வந்து ஆனந்த பிராப்தி இல்லை என்ன அது வந்து துக்க நிவர்த்தி தான் அதுக்கப்புறம் மூணு நாள் ஆச்சு வயத்து வலியெல்லாம் போயிட்டு புரியும் வந்து என்னன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண கல்கண்டு பொங்கல் அது நல்லதாக சொல்றேன் நல்ல இது வந்து ஐயங்கார் பண்ண பொங்கல் அது சொல்லணும் திருவல்லிக்கேணி பார்த்தாரதி கோயில் பொங்கல்ன்னு சொல்லணும் அதுக்கெல்லாம் சில விசேஷம் இருக்கு தையங்கார் பொங்கலுக்கு தான் விசேஷம் ஜாஸ்தி அப்ப என்னென்ன சும்மா ஒரு வார்த்தை நம்ம பண்ண முடியாது நமக்கு அப்படி பாக்கியங்கள்லாம் கம்மி அதனால தையங்கார் பொங்கல் இருக்கு அவங்க வடிசல் மூட நெய்ப்பெய்து முழங்கை வழிவார ஆண்டாள் சொன்ன மாதிரி அப்படி பண்ணி சாப்பிட்ற போது பெருமாளை நினைச்சுன்னு சாப்பிட்ற போது எப்படி இருக்குண்ணா தவிர யாம் ஆனந்த பிராப்தி ஒரு இது பார்வோம் துன்பம் மிருத்தி தரணுங்கிறது துக்க நிவர்த்தி அமிர்தத்வ பிராப்திங்கிறது அதுக்கு ஒரு பலன் இருக்கு பொதுவாக என்ன சொல்லிட்டு கர்மா மாத்திரம் பண்ணினா பித்லோக பிராப்தி உபாசனை மாத்திரம் பண்ணினா தேவலோக பிராப்தி ஆனா வந்து ரெண்டையும் சேத்து பண்ணினா என்ன பலன் நான் என்ன சொல்லணும் பித்ருலோக்கத்திலேருந்து விடுபட்டு மிருத்தி தரணும்னு அப்படித்தானே சொல்லிருக்கணும் பித்ருலோகத்திலேருந்து விடுபட்டு அப்புறம் என்ன சொல்றது தேவலோகத்துக்கு போகிறான்னு சொல்லணும் சொல்ல முடியாது அதில் நிறைய சிக்கல் இருக்கு ரெண்டையும் சேர்த்து பண்ணியிருக்கான் அப்போ எனக்கு பித்ருலோக சுகம் அவுட் ஆகிடுச்சேன் ஒரு பெரிய சுகம் வேணும்னா அப்போ அதுக்கு பேசாம உபாசனை மாத்திரம் பண்ணியிருப்பேனே இல்லையா மிருத் அமிரத்துவ பிராப்திக்கு நான் மாத்திரம் தேவலோக பிராப்தின்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன் பித்ருலோகம் விட்டு விலகி நான் வந்து தேவலோகத்துக்கு போகிறேன்னா வெறும் உபாசனைக்கே தேவலோகம் கிடைக்குமே அதுக்கு எதுக்கு நான் கர்மா பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும் ஆகையினால என்ன பண்ணிடுது உபனிஷத்து நான் இந்த அமிர்தத்துவ பிராப்திங்கிறது என்ன பாவம்னு சொல்லிடு தேவதா பாவம்னு சொல்லிடுது அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அர்த்தங்களெல்லாம் கவனிச்சு புரிஞ்சுக்க வேண்டும் அங்க தேவதா பாவம் சொன்னா வெறும் உபாசனை பண்ணி தேவலோகத்துக்கு போனா அது சாலோக முக்தி இல்லையா இதை பண்ணிட்டு ரெண்டு சேத்து பண்ணா சாமீப சாரூபம் இத்தியாதி முக்தி அப்படி போட்டுக்கணும் பரவாயில்லை எப்படி சொன்னாலும் ஒரு மாதிரி தான் இருக்குது என்ன நான் அது மறைமுகமாக என்ன அர்த்தம் பண்ண வேண்டியதுன்னா பித்ர்லோக்கா முக்கிய பலம் அவாந்திர பலம் சொல்லிட்டேன் சித்த சுத்தி தேவலோக்கா முக்கிய பலம் அவாந்திர பலம் சித்த ஏகாகிரதா ஆக்சுவலா அதே போல்தான் இது ரெண்டும் சேர்த்து பண்ணினா நம்ம இப்போ முக்கிய பலம் கிடைக்காம போயிடும் ஆனால் இந்த சமுச்சயம் பண்றதுனால அவாந்தர பலத்தை முக்கிய பலமாக்குறது உபனிஷத்து என்ன அவாந்திர பலத்தை முக்கிய பலமாக்குறது கவனிச்சிங்கன்னா தான் புரியும் சாமி இப்பெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா உபனிஷத்துல எதுவும் கிளியரா இல்லை முருத்து தரணம் அமிர்தத்துவ பிராப்தி பலம் ப்ரிதக்கு ப்ரிதக்கு இது வந்து அவித் அந்தந்தம பிரவிசந்தி தத்தோ பூயைவத்தை தமோயமு வித்யா யாக்கு ரத்தா ஒன்னும் கிளியர் கட்டா இல்லவே இல்லை ஒரு ஆச்சாரியராக ஆச்சாரியராக பார்த்து பதில் வியாக்கியானம் பண்ணா தான் புரியுது இல்லாட்டி வெறும் சம்ஸ்கிருத பதங்களை வைத்துக்கொண்டு அர்த்தம் புரிஞ்சுக்கவே முடியாது அதில் அது இன்னொரு விதமான பலனை கொடுக்கறதுன்னு சொல்ற போது நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு அது சாமீப சாரூப முக்தியை கொடுக்கறதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு ஆனா வந்து மிருத்தி தருணம்ங்கிறதுல மாற்றம் இல்லை மிருத்தங்கிறதுல என்ன பண்ணிட்டோம் தேவ பிதிர்லோகத்தை நீக்கி தேவலோகம் சொல்றதுக்கு பதிலாக சுவாபாவி பிரவருத்தியை நீக்கி சுவாபாவிகம் கர்ம ஜானத்தை நீக்கி எப்படின்னா அது பிதிருலோகத்துக்கு போகிறதுக்கே அது கிடைக்கும் ஆக்சுவலா சுவாபாவிக கர்ம ஜான நிவர்த்தி அது பண்ணியிருக்கானோ இல்லையோ அதை தனியாகவே வச்சா ஒருத்தனையே வந்து ஒன் பை ஒன்னாக பண்றதுனால அவனுக்கு ரெண்டு சேர்ந்து கிடைக்கிறேன் ஆஹ் பித்ருலோக தேவலோகத்தை விட நமக்கு ரொம்ப முக்கியம் என்னதுன்னா சுவாபாவிக கர்ம ஜான நிவத்திகி அப்புறம் பிரயோஜனம் என்ன அடுத்தது என்னன்னா கர்ம ஜான நிவத்திஹி மிருத்து தரணம் அமிர்தத்வ பிராப்திகிறது என்ன அர்த்தம்னா ஓகே என்ன சொன்னேன் அமிர்தத்வ பிராப்திஹி அமிர்தத்துவ நாம மிருத்தியும் தீர்த்துவா அதனால வந்து இந்த இதை தீர்த்து கர்மாவனால வித்தியா அதுக்கு நம்ம என்ன சொல்லிட்டோம் ஏகாகிரதா சித்தி சித்த ஏகாகிரதா சித்தி அந்த பாஷையில் அதோட பாஷையில் பதில் சாலோக சாமீப சாரூப மோக்ஷம் சாலோக சாரீ சாரூப மோக்ஷம் சாலோக மோக்ஷம்னே போட்டுக்கலாம் சாரூபம் சாமீப மோக்ஷம்னே போட்டுக்கலாம் ஏன்னா சாலோக முக்தி எதுனால கேவல உபாசனால் அப்புறம் சமுச்சய உபாசனையில் என்னருது சமுச்சய கர்மாவோட சேர்த்து உபாசனை பண்ணுறதுனால என்னருதுன்னா சாரூப முக்தி உண்டாரு அப்புறம் இரண்யகர்ப உபாசனையினால சாமீப முக்தின்னு போட்டுக்கணும் பிரகிருத்திலய உபாசன சாயுஜ முக்தின்னு போட்டுக்கணும் அப்படி போட்டுக்க வேண்டி வரும் அடுத்ததையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் என்ன பண்ணிருக்கு என்னுடைய புத்தி திணிச்சு நான் சொல்லல மெயின் பிரயோஜனம் என்ன கேட்டா சித்த சுத்தி அப்புறம் என்ன அதிசூக்ம புத்தி அதிசூக்ம புத்தி இது நாலு தான் பிரயோஜனம் சூக்ம புத்தி தான் பிரயோஜனம் உபனிஷத்து என்ன பண்ணிதுன்னு கேவல ஹிரண்ய கர்ப்ப உபாசனையை நிந்தன பண்ணித் கேவல பிரகிருதி உபாசனையை நிந்த பண்ணித் அப்புறம் அடுத்த கேவல ஹரிணக ஹரிணர்ப உபாசனைக்கு பலன் வேற கேவல பிரகிருதி உபாசனைக்கு பலன் வேற அப்படின்னு சொல்லி இப்படின்னு பரம்பரை பரம்பரையா நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் இத்தி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத் விஜச்சக்ஷரே அப்படி பரம்பரை பரம்பரையா நாங்க தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு ஆச்சாரிய பரம்பரையில வந்திருக்கு ப்ளஸ் சேத்து பண்ணினா என்ன கிடைக்கும் எவன் ஒருத்தன் ஹிரண் கர்ப்ப உபாசனையும் பிரகிருதி உபாசனையை சேர்த்து பண்ணுகிறானோ அவனுக்கு என்ன கிடைக்கும்னா அணிமாதி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் மிருத்யுதரணம் மிருத்யுதரணம்ங்கிறத சொல்லுகிறார் அனைஸ்வரிய நிவத்திகி அனைஸ்வரிய நிவர்த்தி அனைஸ்வரியம்னா என்ன அர்த்தம் ஒண்ணுமே ஹெல்ப்லெஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம வந்து எல்லாம் ஸ்லேவாகவே இருப்போம் டிபெண்டாகவே இருப்போம் நமக்குன்னு ஒரு சுதந்திரமே கிடையாது நமக்கு ஃப்ரீடமே கிடையாது வீட்டில் எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறோம் இது என்ன பண்ணுறோம் நம்ம சுதந்திரமாக இருக்கோம்னா ஹஸ்பண்டு கட்டுப்பட்டு ஒய்ஃப் இருக்கணும் ஒய்ஃபையும் கட்டுப்பட கட்டுப்பட்டு ஹஸ்பண்டு போய் தான் இருந்தாலும் அப்போ தான் வீடு நடக்கும் அப்படிதான் பொதுவான விதி என்ன ரெண்டு பார்வதி பரமேஸ்வரால் லக்ஷ்மி நாராயணாள் வாணி பிரம்மா அப்படிதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு ரிக்கஜ் ரிக் சாமம்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் உயர்ந்த கருத்து தான் ஆனால் பொதுவாக என்னென்னா நாம் என்ன பண்ணுறோம் நாம நினைச்சதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது நினைச்சதை பண்ண முடியாது தொண்டை கட்டி இருக்கிறதும் இருக்க வேண்டியதான் தவிர நாம வந்து உடம்பு உடம்பு வந்து முடியுமா முடியாது ஆனால் இரண்ட உபாசனையினால பண்ண முடியுங்கிறது இந்த மந்திரம் உடம்பையோ மனசையோ எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும் ஆயிடுவேன் நினைச்சேன்னா பண்ணி விடலாம் லகிமா என்ன ரொம்ப வெயிட்டா பண்ணிக்கணும் நினைச்சேன்னா கரிமா வெயிட்டா பண்ணிக்கலாம் என்ன யாரும் தூக்க கூட அப்புறம் வந்து மகிமா நான் பெருசா ஆன நினைச்சேன் இப்படியே சினிமாவில் காட்டுறாங்க பாருங்கள் அப்படியே திடீர்னு ஆஞ்சநேய பெருசா இடுவார் அது மாதிரி அப்படியே நான் திடீர்னு பெருசா ஆன நினைச்சா பெருசா இடலாம் என்ன சின்னதாக்கிக்க முடியும் என்னை பெருசாக்கிக்க முடியும் என்னை குட்டியாக வெயிட்லெஸ்ஸாக பண்ணிக்க முடியும் அப்படியே என்னை வந்து இப்படியே இந்த வேட்சை தூக்கிற மாதிரி தூக்கி போயிடலாம் ஒரு விரல் இப்படியே இப்படி இப்படி பிடிச்சு தூக்கினா அப்படி திக்கின்னு போயிடலாம் கற்பனையில் சொல்றேன் கரிமா அப்புறம் வந்து யானையே வந்து தள்ளினாலும் தள்ள முடியாது கண்ணை மூடின உடனே நான் மெல்போர்ல இருப்பேன் அப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கலாம் அப்புறம் வேணும்னா வந்து கொஞ்சம் இந்திரனியும் பார்த்துட்டு வந்துடலாம் எங்க விடாம போயிட்டு வரல பிராக வசித்வம் இப்படி இந்த கட்டணம் கட்டதுக்கு இப்படியா போய் இன்ஜினியரிங் கொத்தனாரி தேர்டின் இப்படியுமே ஒரு கட்டணம் வந்துடும் எிட்டி இல்லைன்னா போறோம் பதஞ்சலியே சொல்லிருக்கார் இந்த பலன் முட்டாளுக்கு நான் சொன்னேங்கிற முட்டாளுக்குதான் சொன்னேன் இது வந்து வைராக்கியம் வராதவனுக்கு இந்த ஆசையை நான் காட்டி வச்சிருக்கேன் அப்போ அனைஸ்வர் என்னால் உபாசனை மந்திரங்கள் ஒரு காலத்தில் சொல்லி கொடுத்துட்டாங்க ஆதித்யோவா தபதி ஹாமாக்கோயேஷன் மண்டலேர்ச்சிஷி புருஷ் தா நஷி சயஜுஷா மண்டலபும்சயுஷாக்கைஷா தயேவெத்தபோந்தே ஹிண்மயிருஷா ஆதித்தோவீத்தோஜோளஞ்சுமா ஆமா மனோமன்மனுமத்துசோ மித்தோ வாஜுரா காசப்பாணோக்கல்கிங்கசத்தமன்னீவோ விஷகுத்ததம ஷதும்ஷத்து ரெண்டு மந்திரத்தையும் நல்லா படிச்சு அர்த்தமும் தெரிஞ்சு ஓரோரு பதத்தையும் ஆழமா தியானம் பண்ணினா ரெண்டு நாள் ஆயிடு எந்திரிக்க முடியாது அப்படி ஹிரண்ய கர்ப்ப உபாசன சூரிய மண்டலாந்தர்கிம்பிளா சந்தியாந்திரத்துல வச்சிருக்கோம் கிருஷ்ணபிங்கலம் விருப்பாட்சம் விஸ்வரூபாஜமீனமிருக்கோம் ஹிரண்யகர்பன்னு சொல்லி வேதத்தில் நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு ஹிரண்யக்பன்னைக்கு நமஸ்காரம் பண்ணோமே எட்டு நமஸ்காரம் முதல் நமஸ்காரம் இரண்டிய கர்ப்பனுக்கு தான் இரண்ய கர்ப்பனை சொல்லித்தான் உமாமஹேஸ்வராபியான் இரண்ய கர்ப்பூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் சொல்லி நமஸ்காரம் பண்றோம் இப்போ மிருத்யுதரணம் அப்படின்னு இருக்கு இந்த மிருத்யுதரணம் என்ன அர்த்தம்னா அனைஸ்வரிய தரணம் அனைஸ்வரியம்னா என்ன அர்த்தம் இந்த பரதந்திரத்திலிருந்து விடுபடுதல் சாரந்திருக்கும் தன்மையிலிருந்து விடுபட்டு எதனால் இரண்டகர்ப உபாசனையினால் இந்த உடல் மனம் உலக பொருள்கள் இவையினுடைய சார்பு தன்மையிலிருந்து விடுபட்டு பரதந்திரத்திலிருந்து விடுபட்டு அனைஸ்வரியத்திலிருந்து விடுபட்டு என்ன அர்த்தம் ஐஸ்வர்யத்தை அடைந்து ஐஸ்வர்யத்தை அடைந்து அமிர்தத்துவம் அஸ்னு அப்புறம் அது இன்னொன்னு இருக்கு அசம்பூத்தியா அமிர்தம் அஸ்னு அதனால என்ன ஆகிறதுனா இதிலிருந்து விடுபட்டு வெறுமை தனித்தனியா பண்ணா இரண்டு கற்ப பிராப்தி அப்புறம் இதை பண்ணி நான் என்னன்னா இந்த அமிர்தம் அஸ்னு அமிர்தம் அஸ்ணுதேன்னு சொன்ன பிரகிருத்திலேயே லக்ஷணம் அதுதான் இங்கே யோசித்து பார்க்கணும் பிரகிருத்தி லய லக்ஷ் இது தனியாக பண்ணாலே பிரகிருத்தி லயம்னு சொன்னால் இதில் பாருங்கள் கவனிச்சிங்கன்னா தான் புரியும் என்ன குழப்பம் இருக்குன்னு இன்னும் ஒரே குழப்பமாகவே இருக்கேன்னு தோணும் எனக்கே அந்த குழப்பம் நிறைய இருக்குது அதனால தான் உங்களுக்கு அந்த குழப்பத்தை நான் சொல்ல விரும்பலை ஆனால் வந்து பலனை மாற்றி சொல்லணும்னா கரெக்டாக சொல்லணும் அங்கேயும் பலன் ஒன்றாச்சிருக்கு இங்கேயும் பலன் ஒன்றா சொல்லி வச்சிருக்கு இப்போது அப்போ இதை எடுத்துட்டோம்னா பித்ருலோக்கம் தேவலோக்கம் அப்புறம் சேத்து பண்ணினா தேவதா பாவம் சேத்து பண்ணினா தேவதா பாவம் இந்த சாலோக சாமீபம் போடுறது ஒரு பகரவாக இல்லை அப்புறம் தேவதா பாவம் அப்புறம் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் மூணாந்த இதில் அதில் போட்டுக்கணும் கேவல கர்மாவுக்கு பிரயோஜனம் என்ன சித்தசுத்தியெல்லாம் விட்டுருக்கோம் இப்படி தனியாக அந்த பாஷையில் உபனிஷத்து பாஷிய பாஷியத்தோட பாஷையில் பிதர்லோகம் தேவலோகம் தேவதா பாவம் அப்படி போட்டுரு இங்கே என்னென்னா இரண்டகர்பிராப்தி பிரகிருத்தி லயம் பிரகிருதி லயம்னு போட்டிருக்கு பிரகிருதி பிரகிருதிலயம்னு போட்டிருக்கு அப்போ எப்படி சரி வரும் அதுக்கும் பிரகிருதிலயம் இதுக்கும் பிரகிருதி அப்படின்னா எப்படி சரியா இருக்கும் இது வேற பிரயோஜனம் தான் சொல்லணும் சங்கரபாஷ்யத்தையே சந்தேகப்படுறேன் ஜாவகிரா புரிஞ்சுங்க சங்கரபாஷ்யத்திலேயே சந்தேகம் வருது அதே எப்படி உங்களுக்கு முன்னாடி ஏன் சொல்றேன் பாஷ்யம் பார்த்தா தெரியும் அதுக்கும் பிரகிரு தனியா பண்ணினாலும் பிரகிரு லயம் சேர்த்து பண்ணினாலும் பிரகிரு பண்ணிட்டு போவோமே அது சங்கராச்சாரியம் தெரியாம இருக்காது சிந்திக்கிட்டுன்னு விட்டாங்க மலின பிரகிருதி சுத்த பிரகிருதி சரி பரவாயில்ல லயத்திலேயே மலினம் சுத்தம் வேற சரி அப்போ தண்ணி மலினிப்பவர் சொன்ன மாதிரி சுத்த பிரகிருதிலயம் பிரயோஜனும் இப்போ சுத்த பிரகிருதிலயம் வச்சுப்போம் அக்சப்ட் பண்ணிப்போம் சாயிஜ்யம் சாயிஜியம் போட்டு அப்போ இந்த நாள் இருக்கு இல்லையா நாலு இருக்கு அது வந்து தேவலோகாங்கிறதுல வந்து சாலோகம் தேவலோகம்ங்கிறது சாலோகம் தேவதா பாவங்கிறது சாமீபம் இரண்டு கர்ப்பாங்கிறது வந்து என்னது சாரூபம் பிரகிருதி லயங்கிறது சாகித்யம் அதில் மலின சாகுத்யம் சுத்த சாயித்யம் அப்படிதான் போடணும் மலின சாகித்யம் சுத்த சாகித்யம்னு போடணும் பரவாயில்ல தூங்குகிற போது மலினமாக தூங்குகிறோம் சுத்தமாக தூங்குறோங்கிறது எப்படின்னு தெரியல அதாவது சொல்லணுன்னா ஜஸ்டிஃபை பண்ணணுன்னா பண்ணிவிடலாம் ஜஸ்டிஃபை பண்ணணும்னா பண்ணிவிடலாம் எப்படி பண்ணுறது ரெண்டும் கட்டானா தூங்கின மாதிரி இருக்குது தூங்காத மாதிரி இருக்குது அப்படின்னா அது மலின லயம் நல்லா தூங்கினேன் அப்பா ஃப்ரெஷ்ஷோ ஃப்ரெஷ் அப்படின்னா என்னென்ன சுத்த லயம் அப்படின்னு சொல்லலாம் சவுண்டு ஸ்லீப் சொல்ல முடியும் ஆக மலினலயம் சுத்தலயம்ங்கிறது ஒரு விதமான விசாரமாக இருந்தால் ஓகே பரவாயில் ஆனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம சிம்பிளாக போட்டுட்டோம் என்னுடைய இதெல்லாம் ஒரு நீங்கள் ஒரு பக்கம் இப்படி போட்டுட்டே வந்துடணும் பித்ருலோக்கா தேவலோக்கா என்ன தேவதா பாவகா இரண்ட கர்ப்ப பிராப்தி அப்புறம் வந்து பிரகிருதி லயகா அப்புறம் இன்னொரு பிரகிருதி லயகா போடணும் அப்படி போடாதான் டாக்டர் சரி பிரகிரு லயா ஆகா மலின பிரகிருதி சுத்த பிரகிருதிலயா அப்படி போட்டு வேண்டும் ரொம்ப சௌகரியம் இப்போ தான் சுவாமிஜி கிளாஸ் எடுத்துருக்கிறது அவங்களுக்கு அதனால தான் அப்படி கேட்டுக்கிறேன் இது ஒரு ஆர்டர் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு ஆர்டர் புரியறதுக்காக போட்டிருக்கோம் எல்லாம் ஒன்று ஒன்றா போடணும் முருத்தி தரணம் நாம கிம் அமிர்தத்துவ பிராப்தி நாம கிம் ப்ர்தக் ப்ரிதக் பலம் கிம் எல்லா கேள்வியும் போடணும் பரீட்சை வைக்கலாம் அதில் நம்ம என்ன போடுக்கிறோம் சித்த சுத்தி பிதிர்லோக்கா அது முக்கிய பலம் அவாந்திரபலம் சித்தசுத்தி அப்புறம் அடுத்தது தேவலோக்கா முக்கிய பலம் அவாந்திரபலம் சித்த ஏகாகிரதா சித்த ஏகாகிரத அது தான் சேர்த்து சொல்ல மூணாவது ஏகாகிரதாச்சேத்தம் போட்டு வேற பாஷையில் போடணும்னா போடலாம் என்னதுன்னா சாதன சதுஷ்டயத்தில் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் விவேக விவேக சமாதானம் விவேக சமாதானம் இப்படிலாம் போடணும்னா போட்டுக்கலாம் ஏதாவது அப்புறம் அடுத்தது என்ன இங்க ஹிரண்ய கர்ப்பிராப்தி முக்கிய பலம் பிராக்கெட்ல என்ன போடுறோம் சித்த விசாலதா அவாந்திர பலம் அப்புறம் வந்து பிரகிருத்திலயம் முக்கிய பலம் பிராக்கெட்ல என்ன போட்டுக்கணும்னா நம்ம பாஷையில் அதிசூக்ம புத்தி புஷாகர புத்தி புத்தி புரிஞ்சுக்கிற சக்தி ஒருமுகப்பட்ட மனம் வேற நுண்மையான புத்தி வேறு ஏகாகிரதை இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அனுபவம் சக்தி வரும் நீங்கள் என்னதான் ஏகாகிரதை இருந்தாலும் ஏகாகிர எதுலையுமே கனசு இல்லாமல் விடாமல் கேட்டு புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த சூக்ஷ்ம புத்தி நம்ம பேசுகிற அத்தனையும் சூக்ஷ்ம புத்தியில் சேர்ந்தது மலின பிரகிரு லயம் சுத்த பிரகிருதிங்கிறதுக்கு ஏதாவது சூக் புத்தி வேணுவ வேண்டாமா ரொம்ப வேணும் இத காட்டிலும் சூக்மமா இருக்கு எது சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் இதை காட்டிலும் அதிசூக்மாயிருக்கு சூக்மா சூக்ம தரம் நுணுக்கரிய நுண்ணுணர்வு கூர்த்த விஞ்ஞானம் அது வேண்டி அதனால உபனேஷத்துக்கு இதில் எல்லாம் தாத்யம் இல்லை இந்த சகாம பலத்தை சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் சகாம பலம் என்ன பலம் பித்ருலோகம்ங்கிறது சகாம பலம் தேவலோகம்ங்கிறது சகாம பலம் தேவதா பாவம்ங்கிறது சகாம பலம் அப்புறம் வந்து இரண்ய கர்ப்ப பிராப்தி சகாம பலம் பிரகிருதி லயம் சகாம பலம் அப்புறம் வந்து இன்னொரு பிரகிருதி அதுவும் சகாம நான் ரொம்ப நேரம் பிரகிருதிலயம் பிரகிருதிலயம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனா அதெல்லாம் நான் விளக்கி சொல்லலை பிரகிருத்திலயம்னா இவன் இந்த உபாசனையை பண்ணிட்டு பிரகிருத்தி உபாசனையை பண்ணிட்டு ஒருத்த இறந்து போயிட்டான்னா இந்த சிருஷ்டி காலத்துல திரும்பவும் அவன் பறக்க மாட்டான் பிரகிருத்தியில சேர்ந்துடுவான் மறுபடியும் இந்த மகா பிரளயம் நடந்து சர்வ பிரளயம் பெரிய பிரளயம் நடந்த பிறகு அடுத்த சிருஷ்டி ஆரம்பிக்கிற போது தான் ஆகையினால இந்த சிருக்குள்ளே திரும்பு அவங்களை இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் சகாமபல விஷயம் நிஷ்காம பண்ண என்ன சித்த சுத்தி சித்த ஏகாகிரதா சித்த விசாலதா அப்புறம் என்ன சூக் புத்தி இதெல்லாமே ஒருத்தந்தான் பண்ணியானோம் எனக்கு சித்த சுத்தியும் வேணும் எனக்கு சித்த ஏகாகிரதையும் வேணும் எனக்கு வந்து சித்த விசாலத்தையும் வேணும் எனக்கு அதிசூக்ம புத்தியும் வேணும் அப்போ தான் எனக்கு எது கிடைக்கும் பிரம்ம ஜானம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அதெல்லாம் உபநிஷத்துக்கு தாத்பரியம் அதில் தான் இருக்குது அதை தான் மறைமுகமாக அது வச்சிருக்கு அதை விவரீவாக சொல்லலை ஆனால் இதில் சில விஷயங்களை எனக்கு உங்களுக்கு விளக்கணும் முதல்ல அந்தந்தம பிரவிசந்தி ஏ சம்பூத்தி உபாசத்தை ஏ அசம்பூத்தி உபாசத்தை அப்புறம் வந்து சம்பூத்தியா சம்பூத்தியாகு ரத்தாக சொல்லி அது சம்பூத்தி அசம்பூத்தியை நிந்தன பண்ணித் அந்த வேர்ட் அப்படி யூஸ் பண்ணித் சம்பூத்தின்னு ஒரு சொல்லை பயன்படுத்தியது அசம்பூத்தின்னு மற்றொரு சொல்லை மற்றொரு சொல்லை பயன்படுத்தியது அப்புறம் ரெண்டாவதுல நெஞ்ச இது பண்றது பலனை பற்றி சொல்றபோது சம்பவம் அசம்பவம்னு சொல்லி சம்பூத்தின்னு அந்த தீயை விட்டு சம்பூத்தி அசம்பூத்தி அப்படிங்கிற தீங்குறத விட்டுட்டு சம்பவம் அசம்பவம்னு சொல்லி ரெண்டும் ஒன்று தான் அதில் சம்பவம் அசம்பவம் சம்பூத்தி தான் சம்பவம்னு சொல்லப்பட்டது அசம்பூத்தி தான் அசம்பவம்னு சொல்லப்பட்டது பதினாலாவது மந்திரத்தில் முடிக்கிற போது ஆரம்பிக்கிற போது அமிர்தாவது அசம்பூத்தியான் போட்டிருக்கிறதுனால முதல்ல இந்த சம்பூத்திங்கிற பதம் இருக்க வினாசேனா படிச்ச மந்திரத்தை பாருங்க நீங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மந்திரம் இல்லை அந்த இதுல அவித் வித்யான்ச அவித்யான் அங்கே இந்த பிரச்சனை இல்லை அவித்தையா மிருத்யும் தீர்த்துவா வித்யா அமிர்து அப்படி போட்டிருக்கு இங்க திடீர்னு ஒரு புது சப்தத்தை உபயோகப்படுத்திருச்சு அது மாத்திரம் இல்லை முதல்ல சம்பூதிக்கு முன்னாடி ஆவ காணாம ஆ காணல ஆனால இதெல்லாம் வேத மந்திரங்கள் அருள் வாக்குகள் நம்ம கவனித்து புரிஞ்சுக்கணும் ஆச்சாரியர்கள் சரிப்படுத்தி சொல்லி வந்து தோன்றினவர் அவர் தான் சம்புவதோ அதற்கு ஒடுக்கம் உண்டு தோற்றத்துக்கு ஒடுக்கம் உண்டு இங்க ஒடுக்கம் நாசம்னா அழிஞ்சு போறதுன்னு அர்த்தம் எதுமே தோன்றாது அழியாதுன்னா சொல்லிருக்கு என்னது மேட்டர் நெவர் கிரியேட்ட மறந்துடக்கூடாது எல்லாம் அது வேதாந்தத்திலேயும் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு மேட்டர் நெவர் வந்து வேதாந்தத்திலையும் ஏற்றுக்கொண்டிருக்கும் வடிவந்தா மாறுமே தவிர அது உருவாவதும் இல்லை அழிவதும் இல்லை அதனால விநாசம்ங்கிறது வந்து ஹிரண்ய கர்பரின் ஒடுக்கம் ஒடுக்கம் ஆனால் விநாசம்னா சாதாரணமாக என்ன அர்த்தம் நாசம்னா அழியிறது விநாசம்னா விசேஷமா அழியறதுன்னு அர்த்தம் நல்லா அழியறதுன்னு அர்த்தம் அழியிறதுனா இல்லாமல் போயிடுறதுன்னு அர்த்தம் இல்லை ஒடுங்கிவிட்டார்னு அர்த்தம் பிரளயத்தில் அடங்கி விடுறார் பிரளயம் வரும்போது இரண்யகர்பரும் வித்ரா பண்ணி விடுறார் அதனால இதை ஞாபகம் வச்சுக்கணும் இதில் இன்னும் நிறைய இதை வந்து இன்னொன்னு சொல்லிட்டு வந்தேன் ஏக்கரூப உபாசனா அநேக ரூப உபாசனான்னு சொன்னேன் அப்புறம் இன்னொன்று சொன்னேன் காரண பிரம்ம உபாசனா அப்புறம் மாயா உபாசனான்னு சொல்லிட்டேன் அதையும் மாற்றி சொல்ல முடியும் நம்ம அது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரும்னு தெரியும் ஆனால் நீங்க அதை எழுதி பார்த்து நீங்க உட்காந்து திரும்ப திரும்ப நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் இது சாஸ்திரத்தில் ரொம்ப பரிச்சயம் இருந்தால் தான் நல்ல ஆழ்ந்த அபியாசம் பரிச்சயம் இருந்தால் தான் இந்த ஏரியாலெல்லாம் புரியும் இது புரியாட்டால் ஒன்றும் கவலைப்படாது நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் பகவானை பூஜை பண்ணுறோம் நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் வேதாந்தம் படிக்கிறோம் நமக்கு நிச்சயமாக ஞானம் கிடைக்கும் மோக்ஷம் உண்டு நான் கேரண்டி கவலைப்படாது உங்களுக்கு தரேன் ரொம்ப வைத்தீக்கமான விஷயங்களாக எல்லாம் அப்புறம் வந்து கேவல காய்க்க வாச்சிக்க கர்மாணி அப்புறம் என்னது ஏக்கரூப உபாசனா அப்புறம் அநேக ரூப உபாசனா அரூப உபாசனம் மாயா உபாசனாங்கிறது என்ன உபாசனை அரூப உபாசனை ஞாபகம் வச்சுக்கோ பிரம்ம உபாசனா இல்லைது அரூப உபாசனை ஆனால் பிரம்ம உபாசனை இருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு அதனால தான் ஞானம் கொடுத்துட்டா சரியாயிடும் அங்கே அரூப்ப ரூபாரூப ரகித ரூபாரூப அத்தீத்த பிரம்ம ஜானம் மாயா அருவம் மாயா அருவம் இந்த ஜகத்து உருவம் ஆனால் பிரம்மன் என்னதுன்னு உருவாய் அருவாய் உலதாய் உழதாய் மறுவாய் மலராய் அது அருவமும் ஆகி உருவமும் ஆகி ஆனால் உண்மையில் அது அருவமன்று உருவமன்று ரூபாரூபீத்த பியாண்ட் ரூபம் பியாண்ட் அரூபம் அண்டர்ஸ்டாண்ட் அது புரிஞ்சுக்கத்தான் முடியும் தூய உணர்வு எனக்கு உருவம் நான் உருவமும் மற்றவன் அருவமும் மற்றவன் நம்மளால் அருவத்துக்கு மேலே கூட சிந்திக்க முடியாது அருவம்னா ஆகாசம் ஞாபகத்துக்கு வரும் அதுக்கு மேலே வேணால் தூக்கத்தை ஞாபகப்படுத்திக்கலாம் அது ஒன்றுமே தெரியலே அபாவமாக இருக்கு ஞாபகப்படுத்திக்கலாம் அதுக்கும் அப்பாற்பட்டது இல்லை அதையும் பார்ப்பது அதுதானே பார்க்கும் போது விழிப்புணர்வு கணவனையும் என்ன பார்க்கையும் உருவத்தையும் பார்ப்பவன் உருவமா அருவமான இரண்டையும் கடந்தவன் அவன் உருவம் அன்று அருவம் அன்று புரிஞ்சா நல்லது புரிஞ்சாத்தான் மோக் புரியலன்னா மோட்சம் இல்லைன்னு சொல்றேன் காய்க்க வாச்சிக்க கருமாணி அப்புறம் வந்து ஏக்கரூப உபாசனா அநேக ரூப உபாசனா அரூப உபாசன காலம்பறை என்ன சொன்ன அதாவது நான் வச்சிருக்கேன் அது அந்த சந்தேகம் வரக்கூடாங்கிறது தான் இப்போ சொல்லியிருக்கேன் அதாவது நீங்கள் வந்து ஏக்கரூப காரிய பிரம்மோ பாசனா அனேரக்கரூப காரிய பிரம்மோ பாசனா மாயையை வந்து காரண பிரம்மோ பாசனா போட்டுக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா மாயை வந்து பிரம்மனோட சேர்ந்துருக்கா பிரிஞ்சிருக்கா ரெண்டும் தப்பு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது அதனால பிரம்மனை விட்டு மாய இயங்க முடியுமா இயங்க முடியாது பிரம்மனோட மாய சேர்ந்துருக்காருன்னா அதுக்கு தான் வந்து நானாஜீவாத கட்டளையில எடுத்த உடனே பிரம்மத்தில் என்னது அக்னியில் சூடு போன்று பிரம்மத்தினிடத்தில் அபிண்ணமான ஒரு சக்தி இருக்கிறது இதான் ஆரம்ப பாடம் நானாஜீவாத கட்டளையிலே நானாஜீவாத கட்டளையில முதல் பாடம் இதுதான் அதுக்கப்புறம்தான் கைவல்லிய நவன் இதுதமெல்லாம் நம்ம வேண்டாம் சொல்லு ஆனா பிரம்மன் ஒண்ணு ஜீவன் பிரம்மன் இப்படி போடலாம் நான் காலையில சொன்னு கேட்டா இந்த காரிய பிரம்மோபாசனா காரண பிரம்மோபாசனான்னு சொல்லிட்டு அதோட விட்டுவிட்டேன் அதாவது மாயா பிரதிபிம்பை சைதன்யம் சொல்லிவிட்டேன் அப்புறம் மாயையை வந்து காரண பிரம்மோபாசனான்னு சொல்லிவிட்டேன் அப்படித்தானே சொன்னேன் சொன்னேன் இல்லை மாயை காரண பிரம்மோபாசனா சொல்லல இரண்ய கர்ப்பண காரண பிரம்மோபாசனான்னு சொல்லிவிட்டேன் அது தப்பு இல்லை நீங்கள் வந்து மாத்தி எப்படி போட்டாலும் சரி இன்னொரு பாஷையில் சொல்கிறேன் காரிய பிரம்மோபாசனா சமஷ்டி காரிய பிரம்மோபாசன அப்புறம் அப்புறம் விட்டு பிரிஞ்சு இல்லையே இருக்கு காய்க வாச்சிக்க கர்மாணி என்ன காய்க்க வாச்சிக்க தர்மானுஷ்டானம் இப்படி போடலாம் சிம்பிளா தர்மானுஷ்டானம் காய்க வாச்சிக்க வந்து வியஷ்டி காரிய பிரம்ம உபாசனா எது ரெண்டாவது முதல்ல சொல்லப்பட்ட உபாசனை அப்புறம் ரெண்டாவது உபாசனை என்னது சமஷ்டி காரிய பிரம்மோபாசன அப்புறம் இன்னொரு உபாசனை என்னது காரண பிரம்மோபாசனம் மாயா உபாசனம் எத்தனையும் பண்ணினா என்ன கிடைக்கிறது நம்ம பாஷையில் நம்ம வந்து இதை கட நமக்கு வந்து அவாந்தர பலத்தை முக்கிய பலமாக்கி நம்ம பார்த்துக்கணும் சகாம பலத்தை பார்த்துட்டு வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே அப்ப தர்மானுஷ்டானேன சித்தசுத்தி தர்மானுஷ்டானேன சித்தசுத்தி காரிய பிரம்மோபாசனையா சித்த ஏகாகிரதா சித்த ஏகாகிரதா நான் ஒரே சம்ஸ்கிருத பதமாக உபயோகப்படுத்தின்னு இருக்கேன் மன ஒருமுகப்பாடு தர்மத்தை நன்கு கடைபிடிப்பதால் மன தூய்மை கிடைக்கிறது அதாவது ஒரு வடிவத்தில் இறைவனை கடவுளை தியானம் செய்தால் மனம் ஒருமுகப்படுகிறது எல்லா வடிவங்களையும் கடவுளாக உலகத்தையே இறைவனாக நினைத்து தியானம் செய்தால் மனம் விரிவடைகிறது இதற்கும் ஆதாரமான மாயையை தியானம் செய்தால் மனம் நுண்மையான ஆற்றலை பெறுகிறது நுண்ணிய ஆற்றலை பெறுகிறது புத்தி மனம் கூட சொல்லக்கூடாது புத்தியானது நுண்ணாற்றலை பெறுகிறது சூக் சக்தியை பெறுகிறது ஊடுருவி ஆழ்ந்து ஊடுருவி அறிந்து பார்க்கும் ஆற்றலை அளிக்கிறது இவனுக்கு வந்து அதிசூக் சொல்லவே முடியாது கிருஷ்ணர் கீதை சொல்ல சூக்மத்வாத்தத விஜ்நேயம் நேயம் ஆரம்பிச்சுட்டு முடிக்கிற போது சூக்மத்வாத்து தது அவிஞேயம் அறியப்படாத அது மிக நுண்மையானது அதை அறிய வேண்டும் எப்படி இருக்கு நேயம் எத்த பிரபக்ஷாமின்னு பதிமூணாம் தேதி தொடங்குகிறார் அறியப்பட வேண்டியதை உனக்கு நன்றாக சொல்றேன்னு சொல்லிவிட்டு முடிக்கிற போது சொல்றார் சூக்மத்வாத்து தது அவிஜ்நேயம் தூரஸ்தம் சாந்தி அது மிக உண்மையாக இருப்பதால் அது அறியப்படாததாக அறியப்பட வேண்டும் ஏன்னா ஒரு அது அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்த நீயே அப்படி புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து கடைசியா இந்த பதமானது வினாசேன மிருத்தியும் தீர்த்துவா முத்துயூங்கிற வார்த்தைக்கு சங்கராச்சாரியார் சொல்றார் அனைஸ்வரியம் அதர்ம காமாதி தோஷ ஜாத்தம் இது போரும் இந்த ஒரு பதம் போரும் நமக்கு வச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லலாம் அனைஸ்வரியம் அனைஸ்வர்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பாடி மைண்டே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த விருணகருக்கு உபாசனையினால என்ன ஆகும்னா ஓம் பாடி மைண்டு ஓம் கண்ட்ரோல் போறோம் நீ நினைச்சபடி உடம்பு வேலை ரெண்டு நாளைக்கு தூங்க வேண்டாம்னா தூங்காம இருக்கிற சக்தி வந்துடும் ரெண்டு நாளைக்கு சாப்பிடாம இருந்தால் சாப்பிடாம உடம்ப வச்சுக்கிற சக்தி உனக்கு கிடைச்சிடும் அது போருமே அந்த அளவுக்காக நமக்கு நம்ம நினைச்சபடி பண்றதுக்கு வச்சுக்கலாமே அது கூட வேண்டாம் இப்ப காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் காலம்பிரம் எழுந்தா ராத்திரி படுக்க போற வரைக்கும் இடையில தூங்காமல் இருக்கிறதுக்கு சக்தி வேண்டாமா அது போருமே முடியறதான்னா நம்ம பண்ற விவகாரங்கள் நம்ம சாப்பாடு நம்ம பிரச்சனைகள் எல்லாம் என்னன்னா சமர்ப்பிண்டிருக்கு உடல் நம்மோடு ஒத்துழைக்க மறுக்கிறது அப்ப உடலுக்கு நாம ஒத்துழைக்கிறதா உடல் நமக்கு ஒத்துழைக்கலன்னா என்ன பண்ண முடியும் சரி போக வேண்டியதான் அதோட ஆனா அதே மீறி என்ன பண்ண வேண்டியிருக்கு போராடி போராடி போராடி உடலை நம் நாம சொன்னபடி கேட்கும்படி பண்ணணும் அதுதான் தமோ குணத்தை நீக்கிறது தான் கர்ம உபாசனையினுடைய லட்சியம்னே சொல்லியிருக்கேன் வினாசேன மிருத்தியும் தீர்த்துவா மிருத்யுங்கிற சப்தத்துக்கு சங்கராச்சாரியார் அனைஸ்வரிய வார்த்த எனக்குசப்படாம இருக்கிறன்மை இந்த உடம்பு எனக்கு வசப்படல அன் கண்ட்ரோலபுளா இருக்கிறான்னு அர்த்தம் அன்கண்ட்ரோலபிள் கண்ட்ரோல் பண்ண முடியல அவசம் அவசம் அவசமாக இருக்கிறத என்ன பண்றான் தீர்த்துவான் தீர்த்துவான் அர்த்தம் இரண்டகர்ப்ப உபாசனையினால வசத்துக்கு கொா இது கர்மா வந்துடும் சொல்லாம் வசப்படுத்து செல்பஞ்சத்தினானே நம்ம பார்க்கறது எல்லாம் என்ன பிரபஞ்சத்துல இருக்கிற ஆற்றலை வசப்படுத்தினதால தான் இதெல்லாம் வந்திருக்கு இந்த ஆற்றலை வசப்படுத்தும் தன்மை வசப்படாமல் இருக்கின்றவைகளை வசப்படுத்தும் தன்மை மிருத்தா என்ன அர்த்தம் வசப்படாமல் இருப்பவைகள் அதைக் கடக்கிறான் அப்படின்னா என் அர்த்தம் வசப்படுத்துகிறான் கட்டுப்பாட்டு கொண்டு வருகிறான் கட்டுப்பாடற்ற தன்மையிலிருந்து விரை விறுவட்டு கட்டுப்பாட்டை அடைகிறான் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறான் அப்படி கட்டுப்படுத்தினாலும் அது மாத்திரமல்ல கட்டுப்படுத்திட்டு என்ன பண்றான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுட்டு இவன் தூங்குறாங்க வித்தியா சம்பூத் விநாசேன மிருத்தியும் தீர்த்துவா அசம்பூத்தியா அமிர்து அசம்பூத்தினால என்ன பண்றான் பிரகிருதி அடைகிறான் இத பண்ணி முடிச்சுட்டு அதனால பிரகிருதி அடைகிறான் அந்த பிரயோஜனத்தை சொல்லியிருக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் பரந்த மனப்பான்மை அப்படின்னு சொல்றோம் இந்த நீக்கிட்டு அடைஞ்சாச்சு நீக்கியாச்சு தூக்கத்துல வந்து இண்டிவிஜுவல் ஆகுது டோட்டாலிட்டி ஆவது ஆவது சமஷ்டியாவது ரெண்டுமே மாயா காரியம் அதனாலிய சமஷ்டில ஒடுக்கி சமஷ்டியை ஒடுக்கிறோம் மாயில ஒடுக்கிறோம் ராத்திரி ஸ்மரணமே ஜகிரதி அப் சுப்ரலீஹியோ ஜியோதிர் வாஜவ் இதெல்லாம் வாயச்சலீயோ தச்சாவிய அவியத்தை அவியேச்சை நலேயே அதுக்கப்புறம் லயம் கிடையாது சாஷ்டி அப்புறம் புராத்தனம் புருஷோகமீஷ பிரம்மை வாகம் சர்வ வேதாந்தம் கரெக்டா போயிடுறோம் இதை புரிஞ்சுக்கணும்னா அதை ராத்திரி ஸ்மரணமும் எதுவும் ஒண்ணுதான் எல்லாம் அடிப்படையில் சொல்லிட்டு நித்தியம் உபாசனை பண்றோம் நாம அதனாலதான் உருப்படியா காரியம் நடந்துட்டு இருக்கு கிளாஸ் எல்லாம் நடக்குமான்னு அனுகிரகத்துல தான் நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு நாடும் வகுப்பு ஆசிரமத்துல உருப்படியா போறதுன்னா அதுக்கு காரணம் இங்க கூடி இருக்கக்கூடிய தர்ம அனுஷ்டான வாதாவரணம் இந்த சூழ்நிலை அது அப்படியே பகவான் அனுகிரம் பண்ணிட்டு இருக்கார் நினைச்சுப்பேன் மனசுக்குள்ள அப்படியே எல்லாத்தையும் ஒரு மாதிரி நினைச்சுப்பேன் நான் கற்பனை பண்ணுவேன் இந்த பிரம்மன் மாயா ஏன் தியானத்துக்கு நீங்களாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நீங்களும் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இந்த பிரம்மனை நினைக்கிறது அப்புறம் மாயை நினைக்கிறது மூணு குணத்தை நினைக்கிறது இந்த பஞ்ச சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இல்லையா அந்த கிரமத்தெல்லாம் நினைக்கிறது அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஈஸ்வரன் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு லோகத்தை எல்லாம் காப்பாற்றிட்டோம் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம் தேனியை காப்பாற்றிட்டோம் நம்ம ஆசிரம காப்பாற்றிட்டோம் எல்லாத்தையும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணட்டும் இதை சுற்றி எல்லா தேவதும் இருக்கட்டும்லாம் நினைப்பேன் முத முதல்ல பூஜை பண்ற பார்த்துருப்பாங்க சில பேர்லாம் எட்டு பக்கமும் எல்லாம் சமஸ்த தேவதைகளுக்கு விசேஷ ஆராதனை இந்த ஹோல் ஆசிரமத்தை சுத்தி இதில் இருக்கிற அத் ஏதாவது கெட்டதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதை ஒரு பொம்மையில் ஆவாகனம் பண்ணி அதை எல்லாத்தையும் சுற்று சுற்று சுற்றி அதை அக்னியில் வச்சு சமர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா பக்கம் பலிகள்லாம் போட்டு அந்த படங்கள்லாம் இன்னும் இருக்குது அதெல்லாம் பலிகள்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றாக ஆரம்பிச்சது எனக்கு அதில் ரொம்ப பரமஸ்ரத்தா விஸ்வாசம் இருக்குது எல்லாம் லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நீங்கள் கேட்க முடியாது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு இதுக்கெல்லாம் தர்க்கம் கிடையாது நகி திருஷ்டே அனுப்ப பண்ணணும் போய் என்னது எக்ஸாம்பிள் இருக்கன்னு கண்டுபிடிக்கணும் நான் பிரத்யமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறதுக்கு போய் என்னதுக்கு எக்ஸாம்பிள் கேட்கணும் பிரத்யத்தை அனுபவிச்சுருக்கிற போது அதுவே சாஸ்திரத்தில் ஒரு வாக்கியம் இது தர்க்கசாஸ்திரத்துலேயே இருக்குது நகி திருஷ்டே அனுப்ப பண்ணணும் ஏதோ உடம்புல சரியில்லை எனக்கு வந்து டாக்டர்கிட்ட நான் போகிறேன் வயத்து வலி கழுத்து வலி நான் டாக்டர்கிட்ட டாக்டர் என்ன பண்றார் இருக்கிற எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டு காரணமே இல்லைங்கிறார் ஆனால் எனக்கு வலி இருக்கு டாக்டர் உங்க மெடிக்கல் சாஸ்திரம் சொல்றது அப்படி எனக்கு வலி இருக்கேன் என்ன பண்றது தெரியல சைக்காலஜிஸ்ட்ட போங்க அதுதான் சொல்வார் எங்க எங்க கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் எங்ககிட்ட இருக்கிற சாதனத்தின் துணை கொண்டு பார்த்தா உங்களுக்கு ரீசனே தெரியல எப்ப ரீசன் தெரியலையோ என்னால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது நான் அனுபவிச்சுருக்கேன்னா உன் பிராரப்த கர்மனே இதன் நம்ம எனக்கு தெரியாது ஆனா நம்ம அனுபவம் உண்மையா பொய்யா மெடிக்கல் சயின்ஸ் உண்மையா பொய்யா சந்தேகமா இருக்கும் ஆனா அது எனக்கு ஒர்க் பண்ணல எனக்கு ஒர்க் பண்ணல ஆனா என் வேலை நான் படுற கஷ்டம் நான் பட்டு டாக்டர் வாய தரங்கிறார் இப்படி பாருங்கிறார் அப்படி பாருங்கிறார் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒன்றுமே இல்லையன்ட்டு போயிடுறார் ஆனால் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமா இல்லையா அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு பேர் தான் அப்படி பேர் நகி திருஷ்டே அனுப நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு போய் எக்ஸாம்பிள் தேவையில்லை அது தற்க லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இது நடந்துருக்கு எதுக்கு இது சொன்னேன் தேவத்தையா எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு தொடர்ந்து அப்படியே இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது இது வரைக்கும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சரி நாளைக்கு எப்படியோ தெரியாது அப்படி இல்லைன்னா அதுவும் பகவானுடையதான் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகம் பகவானுடைய பிளான் என்ன நமக்கு தெரியாது போயின்ற மாதிரி அவித்யா விநாசேன மிருத்தியும் தீர்த்துவா வித்யா விநாசேன மிருத்தியம் தீர்த்துவா அசம்பூத்தியா அமிர்தம் அஷ்ணுதே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மந்திரத்தில் ஏ நஸ்தத்ஷீரே சம்பூத்திச்ச விநாசஞ்சன் சேத்து படிக்கணும் அது சேத்து படித்தா தான் அந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை இந்த காலத்திலான புஸ்தகம் இந்த காலத்தில் ஸ்ருதி பரம்பரை தானே அதனால எங்கேயோ லோபம் ஆயிருக்கு அப்படி அர்த்தம் பண்ணி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அகாரம் லோபமா இருக்கு அவர்ணம் லோமா இருக்கு அந்த அகாரத்தை அவர்ணத்தை சேர்த்தள் அவர்ணம்னாரம் என்னும் எழுத்து குறைபட்டு இருக்கிறது எனவே அதில் நீங்க பிராக்கெட்ல மந்திரத்தை சேர்க்கக்கூடாது மந்திரத்தை இன்னைக்கு நாம் மாத்தவே மாட்டோம் தப்பா இருந்தாலும் தப்பாவே தான் சொல்லுவோம் ஆத்மா எனக்கணி தப்பு ஆனா வேதத்தில் ஆத்மா எனமாக தான் இருக்கு ஆத்மனே எனமாக தான் சொல்லணும் ஆனா வேதத்தில் ஆத்மா எனமஹா அப்படி சொன்னா ஆத்மா என்னமா சொல்லிடுவோம் வேதத்தை குறை சொல்லவே மாட்டோம் வேதத்தை மாத்து ஆத்மனே நமஹா வேதத்தை மாற்றுன்னு சொல்ல மாட்டோம் ஆத்மா நமகான்னு போட்டா ஆத்மா நமஹாதான் நம்ம வந்து என்ன பண்ணிப்போம் ஆத்மனே நமஹா இத்தியா அப்படின்னு எழுதிவோம் அது ஆ போட்டுக்கணும் விநாசம்ங்கிறது வந்து ஹிரண்ய கர்ப்பன்னு போட்டுக்கணும் ஹிரண்யர்ப்ப உபாசனான்னு அர்த்தம் ஹிரண்ய கர்ப்ப விநாச உசிகொல் உபாசனி மாய உபாசன மாயா உபாசனி அதனால என்னது விநாச மருத்துவ விநாசேன வினாசேன ர்ப உபாசன தீர மிருத்தத்துக்கு என்ன அர்த்தம் வசப்படாமல் இருக்கும் தன்மை தீர்த்துவது என்ன அர்த்தம் வசப்படுத்தி அப்படின்னு அர்த்தம் வசப்படுத்தி அணிமாதி அஷ்ட சித்திகளை அடைந்து அணிமாதி அஷ்ட அடைந்து ஒடுங்குகிறான் தீர்த்தம் அனிமாதி அஷ்டசித்தி பிராப்பிய அஷ்டசித்திகளை அடைந்து நம்ம பாஷையில் மறைமுகமா என்ன போட்டுக்கணும் பரந்த மனப்பான்மையை பெற்று பரந்த மனப்பான்மையை பெற்று சமஷ்டி திருஷ்டியை அடைந்து சமஷ்டி திருஷ்டியை அடைந்து விசால திருஷ்டியை அடைந்து எல்லாம் ஈஸ்வரன் எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் இருந்தாய் நீயே அசம்பூத்தியா என்னர்த்தம் பிரகிரு உபாசனையா மாயா உபாசனையா காரண பிரம்ம உபாசனையா காரண பிரம்ம உபாசனையா அமிர்தம் அஸ்னு அமிர்தம் அஸ்னு அமிர்தம்னா என்ன அடுத்தம் அர்த்தம் இங்க அமிர்தம்னா பிரகிருத்தி லயம் அவாந்தர பலம் என்னது அதிசூக்ம புத்தியை அடைகிறான் உங்களுக்கு அதிசூக்ம புத்தி இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறது என்ன சாஸ்திரம் படிக்கணும் தெரியுமா தர்கசாஸ்திரம் புஸ்தகத்தை தொடந்தா தெரிஞ்சு இது நமக்கு ஒத்து வரும் ஒ வராது கற்பனை ஒ பேச அதிவியாப்தி தோஷம் வராது அவ்வாப்தி தோஷம் வராது அசம்பவ தோஷமே இல்லாம ஏகப்பட்ட கிளாஸ் போட்டுதான் ஒரு ஒரு சென்டென்ஸ் போட்டாலும் ஒரு ஒரு சென்டென்ஸ்லையும் அந்த சென்டென்ஸில் ஒரு ஒரு பதமும் இந்த பதம் அதிவியாப்திவாரனாயம் பதம் உபயுக்தம் அவியாப்திவாரனாய இதம்பதம் உபயுக்தம் அசம்பவாரனாயம் பதம் உபயுக்தம் தஸ்மாதேவம் அப்படின்னு இந்த தர்க்கசாஸ்திரம் ஆரம்பிக்கிறோ தெரியுமா ரொம்ப ரொம்ப சூக்ஷமான சாஸ்திரம் ஆரம்ப பாடமே ரொம்ப சூக்ஷமா இருக்கும் அதில் உள்ள போக போக போக போக பலமா சில புத்தகங்கள்லாம் எங்களுக்கு என்னன்னே புரியல நான் சுங்கேரி சங்கராச்சாரிய வந்து ஒரு புத்தகத்தை வச்சுனேன் அதான் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்ச அட்வான்ஸ்டு புக்கு எனக்கு தெரிஞ்ச அட்வான்ஸு புக் அதுதான் சித்தாந்த முக்தாவளி அப்படின்னு அவர்கிட்ட போய் சித்தாந்த முக்தா அது பால பாட்டன்னா அப்படின்னாரு வாயத்தருகல அது எல்கேஜி பாடங்கிறார் அது கீழே தர்க்க சங்கரம் இருக்கு என்னெல்லாமோ புஸ்தகங்கள்லாம் இருக்கு நான் சித்தாந்த முக்தாவளின்னு அந்த பேரை சொன்னேன் அது வந்து பாலபாட்டங்கிறாரு எனக்கு தெரிஞ்ச அட்வான்ஸ் புக் அது அதுக்கு மேல அவர் இருபது அட்வான்ஸ் புக் சொல்றார் நமோ குருப்பியா ஜெகத்குருப்பா நமோ நமஹா நமோ நமஹா ஜெகத்குரவே நமோ நமஹா நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்க வேண்டிதான் அதுதான் சூக் அது காரணம் சம்ஸ்காரம் எத்தனை ஜென்மாவில எத்தனை புண்ணியம் பண்ருப்பாங்களோ தெரியாது ஆனால் ஞாபகம் வச்சுங்கோ இதெல்லாம் நமக்கு இல்லைன்னா நமக்கு ஒன்றும் மோட்சத்துக்கு இடைஞ்சல் இல்லை நமக்கு ஒன்று இதெல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் புத்தியோட சட்டிலிட்டிக்கு என்று கிடையாது புத்தியோட சூக்மத்துக்கு முடிவே இல்லை ஆகையினால அந்த உபாதியை நாம் நமஸ்காரம் பண்ணுறோம் ஆனால் அந்த உபாதிக்கு அதிஷ்டானமும் இந்த உபாதிக்கு அதிஷ்டானமும் எல்லா உபாதிக்கும் அதிஷ்டானம் ஏக்கமேவ அத்வித்தீயம் அது போற நமக்கு துவைத்த சூக்மத்துக்கு எண்டா இருக்கு எந்த ஃபீல்ட நீங்க வந்து ஆட்டம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முடிக்க முடியுமா என்னது இந்த ஜி ஜீன்லயோ எத்தனையோ பிரிக்கிறாங்க ஜீன்கிறத அதுலயே நிறைய பிரிவுகள்லாம் இருக்கு அது என்ன ஆலஜி என்னெல்லாமோ ஆலஜிங்கிறான் நிறைய இருக்கு இந்த பௌத்திக சாஸ்திரத்துல இப்படி இருக்கு அப்புறம் இந்த சாஸ்திரத்துக்குள்ள நினைஞ்சோம்னா இந்த இது என்னது அது என்னது உலகியல் அந்த புவியியல் எந்த இயல்லாம் இருக்குது இது மெய்யியல் இது மெய்யியல் ஃபிலாசபி இ மெய்யியல்லாம் அது அது அப்படி தான் இருக்குது உண்மையாக தான் இருக்குது ஆக அமிர்தம் அஸ்ணுதே இந்த மந்திரத்தை எல்லாம் நான் பூர்த்தி பண்ணிவிட்டேன் இந்த ஆறு மந்திரங்கள் நிறைவு பெற்றது நம்ம என்ன போட்டுக்கிட்டோம் அதிசூக்ஷம்னு போட்டுட்டோம் நீங்கள் இந்த சார்ட்டை இப்படி போட்டு வச்சுங்கோ முடிஞ்சால் நான் வந்து நானும் ஒரு சார்ட்டு ரெடி பண்ணின்னு இருக்கேன் பார்ப்போம் சார்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சரி வந்தால் கொடுப்பேன் இல்லைன்னா உங்களுடைய புண்ணியத்தும் பரு உங்களுக்கு இதெல்லாம் வேணுங்கிறதுல தான் நம்ம பார்த்தாச்ச நம்ம எப்போவும் முடித்தாச்சு மோட்சத்தை அடைஞ்சாச்சு எட்டாவது மந்திரத்திலே நம்ம மோட்சம் முடிஞ்சு போயிடுது நம்ம இப்போ லீலையாக விளையாட்டா அகாடமிக்கா ஏன்னா இந்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு வேடிக்கை பார்த்துருக்கோம் அவ்வளோதான் நம்ம தான் அடைஞ்சாச்சே அட்லீஸ்ட் சொல்லவா சொல்லுங்களேன் சொல்ற பிவ்றைய மோக் உண்டு தப்பு இப்போ இல்ல ரொம்ப எல்லாரும் அகம் முக்தகான்னு நான் நினைக்கிற போது ரொம்ப கர்வப்படுறான் நான் புரிஞ்சு சொல்றேன்னா சொல்றேனாங்கிறது எனக்கு என்ன அவன் தப்பா நினைச்சான் ரைட்டா நினைச்சான் எனக்கு பசிச்சா நான் தானே சாப்பிடணும் அவனா சாப்பிட போறான் போயிட்டு வா சொல்லும் புரியுறதா புரியும் இதை புரிஞ்சுட்டா உங்களுக்கு போரும் என்ன நோக்கும் திசை நமக்கு பாரதியார் பாட்டு ஒன்னும் போரும் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாரிலை நோக்கனோக்களியாட் ஓம் தத்சூர்ணமூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமு தூர்ணய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷம்ஷாந்திஹரி ஓம் ஈஷரோ குருராத்மேதி மூர்பேதவிமமவாய்ஷிணா மூர்த்தே நம மூத்தாம்பழி யங்கழ்மோனி அருள் வா்த்தையன் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷா்ஷா ஹரி ஓம் ஆதிகுநாஸ்வீக்கி